தொள்ளிபர் சாது அவர்களுடன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சாஹிதின் அபி வக்காஸ் ரதி அல்லாஹும் அவர்கள் அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹூ அவர்கள் ஆகியோர் இருந்தனர் அப்போது நபி சல்லாஹும் அலிஹ் வசல்லம் அவர்கள் அழுதார்கள் நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் அழுவை கண்ட மக்களும் அழுதார்கள் அப்போது நபி அலஹி வசல்லுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கவலையினாலோ தண்டித்தர மாட்டான் எனினும் இதன் மூலமே தண்டிப்பான் அல்லது அரும் புரிவான் என்று கூறி தன் நாவை சுட்டிக்காட்டினார்கள் புகாரி ஒன்று மூன்று பூஜ்ஜியம் நான்கு முஸ்லிம் ஒன்பது இரண்டு நான்கு